வணக்கம் நச்சினியின் செய்தி சேவை ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி ஆவணி மாதம் இரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் கொள்ளிடம் பழைய பாலத்தின் தூண் இரண்டாக பிளந்து இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாநில பேரிடர் வாரியம் விளக்கம் பாரத பிரதமராக மூன்று முறை பதவி வகித்து பல சாதனைகளை புரிந்த அடல் பிகாரி வாஜ்பாய் மறைவு செய்தி நாட்டு மக்களின் உள்ளங்களில் துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் பேராசிரியர் கே காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையின் நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த அனுமதிக்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெள்ளத்தால் தவிக்கும் கேரள மக்களுக்கு அனைவரும் உதவிகரம் நீட்ட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் காவிரியில் இரண்டு லட்சம் கன அடிநீர் திறந்தும் பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையாததற்கு மணல் கொள்ளையே காரணம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் தொடர் மழை காரணமாக பாபநாசம் அணை நிரம்பியது இதையடுத்து அணையிலிருந்து உபரி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் மாயா யானைகள் வழித்தடத்தில் மேலும் பத்து ரிசார்ட்களுக்கு சீல் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோவிலில் கோவில் வளாகத்தில் இருந்த சந்தன மரங்கள் உட்பட பத்து மரங்கள் வெட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்குள்ள மூன்று சந்தன மரங்கள் உட்பட பத்து மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன இதுகுறித்து அங்குள்ள கோவில் அதிகாரிகளிடம் கேட்டதற்கு அதிகாரிகள் யாரும் உரிய பதில் அளிக்க மறுத்துவிட்டனர் சிதம்பரம் கொள்ளிடம் ஆற்றில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்தது எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பெரும் அவதி அடைந்துள்ளனர் மதுரை மாநகராட்சி சார்பில் கேரள மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் இரண்டு லாரிகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான தேனி நெல்லை கோவை நீலகிரி திண்டுக்கல் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்திய செய்திகள் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடல் டெல்லி ராஜ்காட் அருகே உள்ள ராஷ்டிரிய ஸ்மிருதி என்ற இடத்தில் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது மனிதர்களை தாக்கும் நோய்களை காட்டிலும் அதற்காகும் செலவுகள் குறித்த அச்சம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிலையை மாற்ற அரசு சார்பிலும் வங்கிகள் சார்பிலும் காப்பீடு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு காவிரியில் அடி நீர் திறக்கப்படுகிறது கேரளாவில் கொட்டி தீர்த்த பெருமழைக்கு இதுவரை முன்னூற்று இருபத்தி நான்கு பேர் பலியாகி உள்ளதாக மாநில முதல்வர் பினராயி விஜயன் வருத்தத்துடன் டுவிட்டரில் பதிவு செய்துள்ளார் மும்பையிலிருந்து கொச்சிக்கு கப்பலில் குடிநீர் கொண்டு செல்லப்படுகின்றது எட்டு லட்சம் லிட்டர் குடிநீரை தாங்கி செல்லும் கப்பல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கொச்சி சென்றடையும் கர்நாடக அணைகளிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பிடிஐ கட்சியின் தலைவருமான எம்ராகான் அந்நாட்டின் பிரதமராக பதவியேற்க உள்ளார் கேரளாவில் உள்ள மழை வெள்ளச்சூழலை கருத்தில் கொண்டு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியிலிருந்து ஒன்பது அடியாக குறைப்பதற்கு தேசிய பேரிடர் மேலாண்மை குழு அணையின் துணை பாதுகாப்பு குழுவும் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு பேரிடர் ஏற்பட்டுள்ளதால் செல்போன் நிறுவனங்கள் கேரளாவின் இலவச சேவைகளை வழங்குவதாக அறிவித்துள்ளன சிலியின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபைக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து ஒன்பது விமானங்கள் அவசரமாக தரையிறக்கப்பட்டன என அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் சம்பள உயர்வு கோரி மருத்துவர்கள் அதிபர் மாளிகை முற்றுகையிடச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பீடபூமியில் சீன ராணுவத்தினர் போர்பயிற்சியை மேற்கொண்டனர் அனைத்து கால நிலைகளிலும் இராணுவத்தின் போர்த்திறனை உறுதிப்படுத்தும் நோக்கில் இப்பயிற்சி நடைபெற்றிருப்பதாக அந்நாட்டின் ராணுவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் உள்நாட்டில் யூரியா உற்பத்தி ஒன்று அதிகரிக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கேரள மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்தினால் மூவாயிரத்து மூன்று ஹெக்டேர் அளவிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ரூபாய் ஐம்பத்தி புள்ளி பதினெட்டு கோடி மதிப்பிலான பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டுக்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எதிர்பார்ப்பை நிறுவனம் குறைத்துள்ளது மற்றும் பே டிவி உட்பட முக்கிய வர்த்தகங்களில் தொடர்ச்சியான வளர்ச்சியை காட்டியிருப்பதோடு இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினெட்டின் முதல் பாதையில் சாதனை அளவான முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு பில்லியன் ரூபாய் ஒருங்கிணைந்த வருவாயை ஈட்டியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் வெச்சி ஒன்றே நோக்கம் வீரர்களின் இடத்திற்கு உறுதியளிக்க இயலாது என விராட் கோலி தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியில் செயல்பட்டு வரும் ஹர்திக் பாண்டியா அந்த பொறுப்பை முழுமையாக நிறைவேற்ற தொடங்கவில்லை என மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பாவான் மைக்கேல் ஹோல்டிங் தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சர் முஸ்தபா தனது ஆதரவாளருக்கு வழங்குவதற்கு இலவச அனுமதி சீட்டுகள் எதனையும் வழங்கவில்லை என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் நசீர் சாம்ஷிக் சுதாட்ட புகாரில் சிக்கி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் ஊழல் தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக விசாரணையில் அம்பலமானதால் அவர் விளையாட பத்து ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது திரைச்செய்திகள் உருவாக உள்ள படம் சூப்பர் படப்பிடிப்பு தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது இது ஒரு முழுநீல பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட பரபரப்பான த்ரில்லர் படமாக உருவாக ஏ ஆர் ரஹ்மான் விஜய் அட்லி கீர்த்தி சுரேஷ் ஆகியோருக்கு ரேடியோ சிட்டி சினி விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு பொது அறிவு குவியல் நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செறிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நன்றி வணக்கம்